பாடம் ஆறு தண்ணீருக்கு பகரமாக சுத்தமான மண் ஒரு முஸ்லீமுக்கு போதுமானது ஒரு ஒருவர் தயமம் செய்துவிட்டால் செயல்கள் நிகழாதவரை அந்த தயமும் அவருக்கு போதுமானது என ஹசன் கூறியுள்ளார்கள் இபுனு அப்பா சலதி அல்லாஹர்கள் தயமம் செய்துவிட்டு இமாம நின்று தொழுகி நடத்தினார்கள் எதையும் உழைக்க செய்யாத உப்புத்தரையில் தொழுவதும் அதில் தயமம் செய்வதும் ஆகும் என யஹி அப்னு நு சாயித் கூறியுள்ளார்கள்